திருமுகம் இரண்டு நடராஜ பெருமான் திருவுலம் இருபத்து மூன்று ஐந்து சிவமயம் அன்பு அறிவு ஒழுக்கம் முதலிய நற்குணங்களை பூஷணமாக மேம்பாட்டில் பூண்டு என் மனத்தில் இடைவிடாது கண்மணிபூன்று இருந்த தங்கற்கு விண்ணப்பம் தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விருப்பமுள்ளவனாக இருக்கின்றேன் சித்திரை மாதம் இருபத்து நான்காம் நாள் தாங்கள் அனுப்பிய கடிதம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் என்னிடத்தில் வரப்பெற்றேன் நான் கனவினும் தங்களை மறக்கின்றவனல்ல மறந்தவனும் அல்ல ஆனால் கால வேற்றுமையாலே நான் மறந்தவனாக தங்களுக்கு தோன்றுகின்றது அவ்வாறு என்ன வேண்டாம் இது சத்தியம் நான் இந்த விசை பிரயாணப்பட்டு வருவது அவசியமானது என்று நம்பிக்கையோடு சொல்லுவேன் ஆயினும் சில தினம் ஏறும் அல்லது குறையும் அவ்வளவே அன்றி வருவது மாத்திரம் உண்மை ஆகலில் தாங்கள் வரவேண்டுவதில்லை அவசியம் நான் வருவேன் வருவேன் வருவேன் ஆனால் நடராஜ பெருமான் திருவுலம் அறியேன் எவ்விதத்தினும் வருவதற்கு மாத்திரம் சந்தேகமில்லை தங்கள் ஞாபகம் எக்காலத்திலும் என் மனத்தை விட்டு நீங்காது விரித்து எழுதுவதற்கு சமய நேரிடாதபடியால் இந்த மட்டில் நிறுத்தினேன் மன்னிக்க வேண்டும் அநேக வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் வைகாசி பதினேழு இஃது சென்னப்பட்டணம் ராயல் ஹோட்டல் மகாராஜராஜஸ்ரீ வேலுமுதலியாரவர்கள் திவ்ய சமூகத்திற்கு